வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனா கற்பிக்கப்பட்ட பின் சீடன் குருவை கவனிக்க மாட்டான் திருமணமானவன் தாயை கவனிக்க மாட்டான் பயனடைந்தவன் உதவி செய்தவனை கவனிக்க மாட்டான் கரையை அடைந்தவன் படகை கவனிக்க மாட்டான் என்கிறார் வாரியர் நன்றி வணக்கம்